ஒரு விஷயத்தின் பின்பு அதை விட சிறந்ததை கண்டால் என் சத்தியத்தை நான் முறித்து பரிகாரம் செய்துவிட்டு அதை விட சிறந்ததை செய்யாமல் இருக்க மாட்டேன் என்று நபி சல்லாஹூ அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு மூன்று मुस्लिम, ஒன்று ஆறு நான்கு ஒன்பது